ஆ அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கத்தரைன் என்று அப்பொழுதுல இருக்கும் போது மனாசையின் ஜபம் ஏறாசே ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியில பார்த்தா அவன நல்லா இருக்கும் ஒரு பார்த்தா வித்தியாசமான ஆனா அவனுக்கு கத்திர ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார் அசிரியராஜா சேனாதிபதிகளை வந்தார் அவர்கள் மனாசையை முச்சடியில பிடித்து இரண்டு வெண்கல சங்கிகளாக கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார் பயங்கரமான நெருக்கம் யோசிக்கலாம் செஞ்சான் இருக்கு ஒன்னு தன்னை தாழ்த்தினான் ரெண்டாவது விண்ணப்பம் பண்ணினான் மூணாவது கெஞ்சி நான் நாலாவது பண்ணினான் இந்த நாலு காரியம்தான் அவனுடைய வாழ்க்கையில மாத்திரத்தை கொண்டு வந்தது அவனுடைய ஜபத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னா தாழ்த்துதல் கெஞ்சுதல் விண்ணப்பங்கள் மறைந்திருந்தது ஒரு மிராக்கள் மாதிரி என்ன நடந்துச்சு தெரியுமா அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துட்டான் அது எப்படி விடுதலை கிடைச்சு எப்படி நடந்துச்சு எப்படி அந்த சத்துரை விட்டான் அது ஒரு பதிலே இல்லாத ஒரு சம்பவம் இவன் ஜபத்தை கேட்டு பாபிலோனுக்கு போய்கிட்டு இருந்தாள் கொஞ்ச நேரத்துல எங்க வந்துட்டான் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டான் சிங்காசனத்துல உட்காந்துட்டான் எப்படி இருக்கும் அது அவனுக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பா மாறிடுச்சு சுத்தமா அவனுடைய மாறி போச்சு அந்த அளவு கத்தரனுடைய வாழ்வில் ஒரு நியாயத்திற்ப இந்த ஜபத்தினால மாற்றி அவனுக்கு ஒரு பெரிய தெய்வீகத்தை கட்டளைட்டான் அதுக்கு காரணம் இந்த எடை அவன் பண்ண ஜபம் தாழ்த்துதல் கெஞ்சுதல் விண்ணப்பம் அவன் எப்படி ஜபிச்சிருப்பான்னு யோசிக்கிறீங்க அரண்மனையில இருந்துட்டு அடிமையா முள் செடில பிடிபட்டு வெங்கல சங்கிலி போட்டு நாய போல இழுதிட்டு போன இடத்துல அவன் எப்படி ஜபிச்சிருப்பான் சொல்லுங்க தெய்வமே இப்படி ஜபிச்சுட்டு போயிருப்பானோ ஆமாண்டவரே அவையான இப்படிதானா எல்லாரும் ஜபிக்கிறாங்க நம்மளாலும் கூட ஜபிக்க வந்துட்டாங்க அந்த சொல் வார்த்தை ஜாலத்துல ஜபிக்கிறது வந்துருச்சு ஆனா அவன் அங்க அப்படி உட்காந்து எதுகை மோனை இவரல ஜிச்சுப்பான் அவன் பார்த்த நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சே இப்படி ஒரு நிர்பந்தமான வந்துட்டுமே நம்ம தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டுட்டோம் அதனாலதான் கத்திர நமக்கு நியாயம் தெரிவிச்சாரு நான் பெருமை பாராட்டினது தப்பு என்னை தாழ்த்துற சுவாமி எனக்கு எப்படியாவது ஒரு விஷயம் இறங்கியிருங்கன்னு கெஞ்சி அதெல்லாம் தான் சொல்லியிருக்கு அவன் தாழ்த்தினது பைபிள்ல ஒரு முக்கியமான கட்டமா சொல்லியிருக்கு அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை அதான் முக்கியம் அதை ராஜாக்களின் புத்தகங்கள்ல எழுதியிருக்கு அவனுடைய தாழ்த்ததுல பத்தி பத்தொன்பதாம் வருஷம் அவனுடைய விண்ணப்பமும் அவன் அவன் தன்னை தாழ்த்தினா பிரபந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு பதினெட்டுல சொல்லியிருக்கு அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் இஸ்ரேலின் ராஜாக்களின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற ராஜ்ஜியத்துல ஒரு ராஜ்ய பாரத்துல என்னென்ன சம்பவம் நடக்கும் எழுதியிருக்கோம் இவனுடைய ராஜ்ஜிய சம்பவங்கள்ல நாளாகசோத்துல எழுதியிருக்கு இவனுடைய தாழ்த்துதல் எழுதியிருக்கு இவனுடைய விண்ணப்பம் எழுதியிருக்கு எழுதியிருக்கு இவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஜப தன்மைகள்ல முக்கிய பகுதிகள் எழுதியிருக்கு அதனால மனாசையின் ஜபம் ஒரு அதிசயமான ஜபம் அது அதிசயத்தை நிரப்பிக்கிற ஒரு ஜபம் சிதைக்கியான ஒருத்தனை சங்கிலி கட்டி கண்ணை குரூடாக்கி பாவில் கொண்டு போனாங்க ஆனா அவன் திரும்பி வந்ததாகவே முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்து கொண்ட நேபுகா என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இறுதியத்தை கடினப்படுத்தினான் வேற இடத்துல கொண்டு போய் நியாயம் தீர்த்து ஒண்ணும் இல்லாம அதனால இதுல என்ன விளங்கி கொள்றோம்னா பாபிலோனுக்கு போனவன் திரும்பி வந்தது இல்ல இன்னும் சொல்ல போனா பாதாளத்துக்கு போனவன் திரும்பி வந்தது இல்ல ஆனா மனாசிய ஒருத்திரை விசாலத்தில் கொண்டு வந்து நம்ம ஜபம் வந்து சும்மா உட்காந்து ஜபம் சொல்லுவாரு கதவை உங்களுடைய ஜபங்கள் தட்டும் பல்லவகத்தின் கதவை தடிக்கிட்டே இருக்கிறதுல எங்க போயிடணும் ஆண்டவரை திருப்பணும் ஆண்டவர் நம்ம பக்கம் திரும்புற அளவுல அந்த தாவிதின் குமார் இறங்குன உடனே பின்னும் சத்தமாய் கூப்பிட்ட போது ஏசை நினைஞ்சிட்டாரு நின்னு திரும்பி அவனை கூப்பிட்டு அவனுக்கு பார்வைய கொடுத்துட்டு தான் அதான் நம்முடைய ஜபம் ஆனால் நம்முடைய ஜபங்கள்ல சரியான ஒரு தன்மை கெஞ்சுதல் விண்ணப்பம் தாழ்த்தம் இந்த மூணு ஜபத்துல இருந்துச்சுன்னா வெறும் சோத்த மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் மண் மறு அப்படிதானே வெறும் வயிற்று செய்ய தின்னா எப்படி இருக்கும் அதுக்கு பிறகு அதுல சேர்க்க வேண்டியது சேர்த்தாதான் என்னதே டேஸ்ட் அது போல ஜபான் சொல்லிட்டு எலும்பி போறது வர்றத உட்காரதே எழுப்புறது அப்படியே முடிச்ச மாதிரி உட்காந்துட்டு ஜபத்துல இல்ல ஒரே தூக்கம் நல்லா குளிச்சு கிளிச்சு பரவிட்டு வந்துட்டோம் இல்லையா டயர்டு வந்து உட்காந்து போட்டு உடனே தூங்கும் இது ஒன்னும் பரலவத்துக்கும் போக கூடாது பாதாளத்துக்கும் போக கூடாது நடு ரோட்ல நல்லா ஜபிக்கணும் ஆண்டுடைய சமூகத்துல ஒரு எல்லாம் கப்பல் கவுந்து போனது போல வாழ்க்கையில இருக்காங்க அவங்க யாரும் ஜாவில் எல்லாரும் ஒரு தான் இருக்காங்க நல்லா தான் இருக்கு ஆனா மூஞ்சி அப்படிதான் இருக்கு கப்பல் கவுன மாதிரி சோகமே உருவாக முகத்துல ஒரு அருளும் போது தெரியுங்க பரீட்சை எழுதும் போது தெரியும் ரிசல்ட் பாஸ் ஆயிடுமா ஆகாதான்னு உனக்கு தெரியும் ஜபத்திலேயே தெரியும் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணலாம் மனாசையின் ஜப ஆவி அந்த கெஞ்சுதல் தாழ்த்துதல் விண்ணப்பங்கள் நம்ம திரும்பி நம்முடைய ஸ்தானத்தை கொண்டு வரணும் அடிமைப்பட்ட இடங்கள்ல இருந்து தோல்வியுற்ற இடங்கள்ல இருந்து விழுந்து போன இடங்கள்ல இருந்து மறுபடியும் அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தது போல நம்முடைய ஜபத்தினுடைய டார்கெட்டு அந்த காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டும் எதுக்காக ஜபிக்கிறோமோ அது நடக்கணும் முக்கியம். விண்ணப்பங்கள் நமக்கு கட்டிடமு ஒவ்ருவருக்கும் கட்ட முடியா ஜம் நெருக்கமான சூழ்நிலையில கத்தாவை கைவிடப்பட்ட சூழ்நிலையில பிடிப்பட்ட சூழ்நிலையில அடிமைத்தனத்தில் போய்கொண்டிருந்த பொழுது முள் செடிகளில் பிடிபட்டு கத்தாவை வெண்கல சங்கிலால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு போய் கொண்டிருந்த ஜபத்தை வயிற்றில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் இருக்கிறது நெருக்கமான சூழ்நிலைகளை போய்கொண்டிருக்கிறதான எவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் நெருக்கமான சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் மனாசையின் ஜபாவியே தாறு மாண்டவரு விண்ணப்பத்தின் ஆஞ்சலின் ஆவி தாழ்மையின் ஆவி ஜபா ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டிடம் எனக்கு தாரும் எனக்கு தாரும் எனக்கு தாரும் எனக்கு தாராசையின் ஜபாவினால் நிரபமானால் நிரப்பு நிரப்பு நிரப்பு நிரப்பு ஆண்டவரு தேவ ஆவிட ஒவ்வொரு மேலும் அமர்ந்து இந்த நாட்கள் நிற்கத்தின் நாட்களிலே கெஞ்சி பிரார்த்திக்க ஓ கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தேவங்க தாவே விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பு ஜபங்களை கேட்கிறவர மனுஷனுடைய தாழ்மையை நோக்கி பார்க்கிறவர மனுஷனுடைய தாழ்வுமான ஜோத் ஜபத்துக்கு பிறகு அவன் லைஃப்ல ஒரு பெரிய கத்தர் நம்முடைய ஜபங்களை எத்தனையோ கேட்கிற ஆனா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்ல இப்ப வேலை கிடைக்குன்னா கிடைக்குன்னு கிடைக்கணும் அவங்க பருசு தவிர ஆயிரா சொல்லுங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆன கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனும் கல்யாணம் ஆனவொடனே அவங்க அப்படியே ஆவிக்குரிய வந்துறாங்களா சோமாவானு சரி ஜபிபி ஆச்சு சுக ஆயிடுச்சு சுகமானவனே அப்படியே புல் ஸ்விங்ல ஸ்பிரிச்சுவா வந்துடுறாங்க ஆனா மனசு என்னுடைய லைஃப்ல அப்படி இல்ல ஒரு அடி வாங்கினா தமிழ்ல சொல்லுவான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான் அடி சரியா வாங்கினான் அதோட லைஃப் மா தாவீதிய நகரத்தின் வெளி அலங்கத்தை மீன் வாசல் மட்டும் கட்டி சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் வைத்து கத்தடி ஆலயத்தில் இருந்து தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்து ஆலயம் மலையிலும் எரசலயமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கத்திரிய பலிபீடத்தை செப்பணிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யோதாவுக்கு கட்டளையிட்டான் நமக்கு ஒரு கத்திர ஒரு காரியத்துல சுகத்தை அப்படி நிரந்தரமா தங்கும் நாங்க சொல்லிருக்க பள்ளத்தாக்கு தொடங்கி மின் வாசல் மட்டும் கட்டி அடுத்து ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து ஓபேல் ஓபேல் என்ன ஓபேல்னா ஒரு கார் கம்பெனி கூட ஓபேல் வச்சிருக்காங்க நாலு குன்றுகளோ நாலு மலையோ சேர்ந்துதான் என்னது என்னது தேவை கத்தை நம்ம ஜபத்தை நம்ம லைஃப் நானும் அங்கே தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு வச்சான் கத்தோடைய ஆலயத்துல இருந்த அந்நிய தேவர்கள் விக்கிரத வெளியே எரிஞ்சா உடனே சோத்திர பலி சமாதான பலியை ரெடி பண்ணா அவன் லைஃப் அப்படியே மாறி போச்சு தோல்வி கிடையாது அப்படி ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கணும் இன்னைக்கு ஒரு ஜபங்கள் கேட்கப்படுறதுன்னா உடனே நம்முடைய ஊழியும் ஜீவியும் எல்லாத்திலையும் ஒரு மாற்றம் மறுபோ நிச்சயணும் ஒரு முன்னேற்றம் உண்டாகணும் ஒரு வளர்ச்சி உண்டாகணும் ஒரு விருத்தி உண்டாகணும் ஒரு அடுத்த ஸ்டெப் நம்ம கால் எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியம் திருப்பியும் இந்த லோத்த சோதம்ல இருந்து வெளியே கொண்டு வந்து சோதம்ல இருந்து பிடிபட்டு போனவன விடுதலை ஆக்கி ஆபராவம் கொண்டு வந்து விட்டா இவன் எங்க போயிட்டா மறுபடியும் நம்மளால எங்க போயிட்டான் திரும்பவும் நேரம் வண்டி சோதமுல போய் செட்டில் ஆயிட்டான் அப்படி போக கூடாது கத்திர உனக்கு விடுதலை கொடுத்தா போயிட்டே இருக்கு அதனால தான் ஏசு கிறிஸ்து ஒரு கிராம ஒரு குருடன் சுகமாக்குற சுகமாக்கிட்டு சொல்றாரு இனிமே நீ எங்க போக கூடாது கிராமத்துக்கு போக கூடாது உனைய நான் சுகமாக்கற இனி நீ கிராமத்து பக்கம்லயே குருடனை குணமாக்கி விட்டு விடுகிறார் நீ வந்து எங்க போயிடாத கிராமத்துக்கு போயிடாத விசேஷம் எட்டாம் அதிகாரம் நீங்க எடுத்தீங்க முப்பத்தி இருபத்தி ஆறு பின்பு அவர் அவனை நோக்கி நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டான் வீட்டுக்கு அனுப்பிட்டாருக்கு நினைக்காலாய் போன நியாயாதிபதி சொல்லிருக்கு கிராமங்கள் பாலாய் போயின அப்ப பாலாய் போன ஜீவியத்துக்கு நீ போகூடாது கத்திர உனக்கு சோகம் கொடுத்துட்டாரு வேலை கொடுத்துட்டாரு பண்ணிட்டாரு அடுத்து உனக்கு பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை விசுவாசம் அன்பு பிரதிஷ்டை இப்படியே போயிருந்தோம் அதான் மனசே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல எல்லாருக்கும் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் ஜபம் கேட்கப்படுகிற ஜனங்கள் எந்த சூழ்நிலைய பின் மாற்றத்துக்கு வரவே கூடாது பின்னால வரக்கூடாது அவங்க கத்தர அவங்களை இறக்கம் பாராட்டி தான் அவனை கொண்டு வந்து பாபிலோன்ல போய் ராஜ்ஜியத்தை கொண்டு வந்து ஜபம் கேட்கப்பட்ட ஜனங்கள் தெய்வீகத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க கத்தரது நாட்கள் அருள் செய்ய முடியாது விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் கத்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் குடும்ப போராட்டங்கள் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் மனாசையை போல சுதிரிப்பு பரிசுத்தமாகதல் தெய்வீகம் இப்படிப்பட்ட காரியங்கள்ல அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்ல கத்திர ஜனங்களுக்கு அருள் செய்ய முடியாய் செபிக்கிறோம் பின்மாற்றங்கள் வரக்கூடாது தோல்விகள் வரக்கூடாது தடுமாற்றங்கள் வரக்கூடாது உலகத்தின் பக்கம் திரும்ப கூடாது பாவத்தின் கட்டுகளுக்குள்ள மறுபடியும் உபதேசத்துல தெய்வீகத்துல பிரதிஷ்டில அன்புல விசுவாசத்துல ஆவிக்குரிய காரியங்களில கத்தாவே முன்னேறி செல்ல அடியெடுத்து வைக்க கத்தர் அருள் செய்ய முடியாது செபிக்கிற மனாசேவிக்குள்ள தோல்விகள் இருந்தது கத்தர் விடுவித்தீர் அதற்கு பின்பு அவன் கத்தாவே தெய்வீகத்தை நாடினானே பின்வாங்க எந்த சூழலிலும் தடுமாறக்கூடாது எப்பொழுதுதான் தெய்வீகத்தில முன்னேறி சொல்லக்கூடிய சிந்தையே இருக்கணும் ஒரு பக்கியா சிதா சிரபானா அனுபவங்களை முன்னேறிச் செல்ல கத்தர் அருட்சையோ மனாசையை போல விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள் கத்தர்காய் நிற்கக்கூடிய உள்ளாய் கத்தர் ஸ்தோத்திரம் என்னுவா அவன் <laughs> முன்னே <laughs> <laughs> உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் குடும்பத்துக்கும் பிரயோஜனமா நம்முடைய பிரயோஜனம் ஆண்டவருக்கும் ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்ல இப்படி ஒரு கூட்டம் சந்ததி சபைக்குள்ள இருக்கு அவங்க ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாம ஊழியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் யோசி முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாத இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லாத அல்லது நாம இந்த நாட்களில நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிப்போம் சில புருஷன் பாருங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஆண்டவருடைய அவங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் ஒரு படிப்போ ஒரு நல்ல வேலையோ சம்பாத்தியமோ குடும்பத்தை காப்பாத்துறதோ குடும்பத்தை தூக்கி எடுத்து நிறுத்துறதோ அந்த பழக்கம் இல்ல இல்ல அதுல ஒரு ஆவிக்குரிய ஊழியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க கத்தருடைய வேலையை செய்யணும் ஊழியம் செய்யணும் அதுவும் கிடையாது ஆனா கத்தர் அந்த ஒன்னே சிமுவே ஒரு கட்டத்துல போயிட்டான் பிரிஞ்சு போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டான் அநியாயம் செய்தான்னு பல விதங்கள்ல விளக்கம் இருக்கு அதை தேவைப்படும் போது நான் ஸ்டடிய சொல்றேன் ஆனா கத்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் அதான் முக்கியம் அவனுக்கு சேஞ்சிங் கத்தர் கொடுத்தாரு இப்ப நம்ம பிள்ளைகளுக்காக பிரயோஜனமற்ற நிலவரத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக பிரயோஜன பெற்ற சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப பேர் உண்டு கத்தரை யூஸ் பண்ண முடியாத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க கத்தரே யூஸ் பண்ண முடியாத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க தீமத்தியில சொல்லி ஒரு வீட்டுல கனத்துக்குரிய பாத்திரம் உண்டு கணவீனத்துக்குரிய பாத்திரம் சில யூஸ் ஆகும் சிலது யூஸ் ஆகாது கனமுள்ள பாத்திரம் சில யூஸ் ஆகாது கனவீன பாத்திரம் எப்பொழுதுமே யூஸ் ஆகாது ஆனா சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் எந்த நற்கரையும் செய்ய ஆயத்தமானதும் எஜமானுக்கு பாத்திரமாய் மாறுகிறது கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுவோமா நம்முடைய வாலிய பையங்க எல்லாம் ஒழுங்கா கோயிலுக்கு வந்தா எவ்வளவு ஆவிக்குரிய நிலவரம் இருக்கும் நினைக்கிறீங்க மீராங்குளத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் வாலிப பையன் இங்க வர நம்ம வாலிப பையங்க காத்திருக்கூட்டத்துக்கு வர்றது கேட்டா வேலைமா அதுமா இதுமா ஞாயிற்றுக்கிழமை அப்படி வர்றது அப்படியே போயிரு வாலிப பிள்ளைங்க ரொம்ப வீடுகள்ல கூட்டத்துக்கு வர்றதுல அந்த காத்திருக்கூட்டத்துக்கு எல்லாம் வர்றதில்ல சண்டே ஸ்கூல் படிச்சேன்னு சொல்லும் ஆனா என்னதுக்கு படிச்சதுன்னு அதுக்கு தெரியாது இப்படி இருக்கு சில புருஷன் இப்படி எல்லாம் இருக்காங்க அவங்க வீடுகளுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஜோம் ஒது பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் யாரெல்லாம் பிரயோஜனம் முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் என்று ஒனே சிம குறித்து எழுதியிருக்கிறதே கத்தாவே ஆண்டவுரே இந்த நாட்கள் கத்தாவே பிரயோஜனமற்ற நிலவரத்தில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் அந்த குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் யாராக இருந்தால் சகோதரர்களுக்காக அவர்களை பிறப்பித்ததன் நோக்கம் என்ன அவளை விசுவாச சந்ததிகளாய் மாற்றதின் நோக்கம் என்ன அவர்களை அழைத்ததுக்கு காரணம் என்ன அவளை அபிஷேகித்ததுக்கு காரணம் என்ன இந்த சபையில அவர்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் என்ன கத்தாவுடைய நாட்கள் வினாய் போக கூடாது வாழ்க்கை வினாய் போகக்கூடாது வருங்காலம் உனக்கு சீமவாய் கத்தாவே பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றின கருத்துடைய கரங்களில பிரயோஜனம் பெற்ற குடும்ப பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரயோஜனம் குடும்பங்களுக்கு பிரயோஜனம் மாற்றும் ஒருவரும் கட்டு போக கூடாது பாதை மாறி போய்விடக்கூடாது பிரயோஜனம் இல்லாத கடைசி வரை இருந்து விட கூடாது பிள்ளைகளை உங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றோம் அவருடைய பெற்றோர்களுக்கு குடும்பங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றம் பிள்ளைகளை விட்டு விடாது எப்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தனக்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜன உள்ளவராய் கத்தர் மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவா நம்முடைய ஜனங்களுடைய தருத்திரம் போகணும் தருத்திரத்திலே ஓட்டத்தை முடிச்சிட கூடாது அந்த தர்த்தரனாகவே செத்து போயிட்டான் அவன் விசுவாசத்துல ஐஸ்வர்யானா இருந்தான் என்பது ஒரு பகுதி பகுதியிலிருந்து விழுகிற துணிக்கைகள் இருக்கக்கூடாது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜனங்கள் தருத்திரத்துல இருக்கக்கூடாது எக்கார்ந்த தருத்திரத்துல இருக்கக்கூடாது கத்திர அந்த தருத்திரத்தை போக்கணும் ஒரு பகுதியில அது விசுவாச போராட்டமாக இருந்தால் அந்த லாசருவே கத்தர் வேற விதத்துல போஷிக்க முடியும் அந்த வசனம் அவர் நமக்காக தரித்திரே நாம் ஐஸ்வரிய மாறதுக்கு அவர் தருத்திரா மாறினாருங்க நாம் தருத்திரத்துல இருக்கக்கூடாது ரெண்டு குருந்தர் எட்டு ஒன்பது நம்முடைய கருத்தராகி கிறிஸ்துவின் அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானே அவருடைய ஐஸ்வர்யவான்கள மாறணும் அதான் கரெக்ட் அப்ப நம்முடைய ஜனங்களுடைய இந்த வறுமை நான் எதுக்கு எதை சொல்ல வந்தா ஒரு சிலருக்கு காணிக்க கொடுக்க கூட அவங்களுக்கு என்ன கிடையாது காசு கிடையாது அப்ப அவங்க நிலவரம் எவ்வளவு தாழ்ந்துருச்சுன்னு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு மனசு உண்டு அவங்க உள்ள போய் போய் தான் நான் நினைக்கிறேன் அவங்க உள்ள போய் சிஸ்டர்ஸ்ட காசு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர்ஸ் காசு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கையில காசு இல்ல வீ தை வீ நின்னுச்சு திடீர்னு பார்த்தா ஆளக்காரம் கொஞ்ச நேரத்துல வந்து முழங்கால் போட்டுச்சு காணி குடுத்துச்சு யாரு காசு இனி ஒரு நாள்ான் அந்த காசு கிடைக்கும் ஒரு நாள் வேலை பார்த்து அதை கொண்டு வந்து கடன அடைக்கணும் வாங்கின காசை கடனும் ஆண்டோட நம்புற ஜனங்களுடைய நிலவரம் எவ்வளவு குறைவா இருக்கு அதனால கத்திர இந்த சூழ்நிலையை மாற்ற நல்லா ஆசீர்வதிக்கும் வாக்கு தட்டங்கள் சொந்தமா அது ஏதாவது ஆசீர்விக்கப்பட முடியாத குறைகளோ தடைகளோ இவங்களுடைய புத்தினங்கள் ஏதாவது இருந்தா கத்திர வெளிப்படுத்தி அதை கத்தர அதை அவங்க கிளியர் பண்ணி அவங்களை என்ன செய்யணும் தேவனால ஆசீர்விக்க முடியும் அவருக்கு வந்து பல ரூட் இருக்கு ஒன்றும் இடத்துல என்ன செய்வார் உருவாக்குகிற இல்லாத இடத்தில் இருக்கிறதாய் அழைக்கிற தேவன் அவருக்கு வந்து என்னனாலும் செய்ய முடியும் அதனால எார தங்களுடைய ஐஸ்வர்யத்தில இருந்து அப்படி கட்டுல இருந்து உருவி உருவி போடுறான் ஆனா இவள்ட்ட என்னதான் இருந்துச்சு ஒரு துட்டுக்கு சமாதான சமாளமான ரெண்டு காசு இருந்துச்சு வேற வழியே இல்ல அதை போட்டுட்டு போயிட்டா எல்லாரும் கொடுக்கும்போது நினைஞ்சாங்க ஆந்திரால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சண்டே சர்வீஸ் முடிச்சிங்கன்னா ஒரு நூறு ரூபா நூத்தொம்பது ரூபா சில்லறையா எடுக்கலாம் எல்லாம் ஒரு ரூபா ஐம்பது காசு இப்படி சில்லறையாவா குடுப்பாங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா பத்து ரூபா நோட்டு ஒரு ஆயிரம் எடுக்கலாம் அந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய தகுதி எவ்வளவுதான் அவ்வளவுதான் ஞ ஞாயித்துக்கிழமை கூட்டம் முடிஞ்ச நாற்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் எப்படினாலும் அந்த ஜனங்களுடைய நிலவரங்களை பொறுத்தார் அதனால நம்ம ஜவுன கத்த நம்முடைய ஜனத்தை இந்த வறுமை என்ன யுத்தம் வறுமை வந்து ஒரு யுத்தம் அது ஒரு போர் அப்படித்தானே இருக்கு பைபிள்ல வறுமை எப்படி வருமா ஆயுதம் அது ஒரு யுத்தம் யுத்த புருஷன் மாதிரி வந்து நிக்கும் என்ன செஞ்சாலும் வைக்காது எங்க போனாலும் நடக்காது எதுக்கு எங்க போய் பணம் போட்டாலும் திருப்பி வராது சொத்து விக்காது நிலம் வைக்காது வீடு விக்காது நம்ம ஏதாவது நமக்கு ஒண்ணு எதிர்பார்த்தான போய் அங்கே பத்து விசா போயிடும் ஜபிக்க போறா வேற யாரும் ஜெயிப்பா நம்ம ஜனத்துக்காக ஜெபிக்கல நம்ம ஜபிக்கலாம் வேற யாரு ஜெபிப்பா ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்காக ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கல வேற யார் ஜபிப்பா அன்னிய நான் ஜோம் பண்ணுவான் அன்னியன் பிசாஸ் அவன் எப்ப நம்மளை கவுத்துலாம்னு நினைஞ்சிட்டு இருக்கான் யோசிச்சு இருக்கான் பிசாஸ் அதனால நல்ல ஜோம் எனக்கு ஆசைங்களா இந்தியா தண்ணிறை வல்லரசு அநேக காரியங்கள் என்ன கிடையாது அதுக்கு தன்னிறைவு இருக்கா பாப்புலேஷன்ல தன்னிறைவு ஜனத்தொகையில இந்தியாவில என்ன இருக்கு தன்னிறைவு இருக்கு மற்றபடி பண விஷயத்திலேயோ அந்த ஒரு நாட்டுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு அதுல மிஞ்சி போட்டா ஒரு பத்தோ பதினஞ்சுல இதுல இருக்கும் பல்லரச அசைக்க முடியாது அவன் இன்னொரு நாட்டுல கையேந்த மாட்டான் பண்ணலாமா எனக்கு அது ஒரு ஆசை நம்முடைய ஆளுங்க போய் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய்க்கு காணிக்க குடுக்கறதுக்கு கூட இன்னொருத்தன் தி வாங்கிட்டு ஓடி வந்துகிட்டு கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் நடைமுறையில பரிசு பைபிள் படி கிடையவே கிடையாது நம்ம ஜனங்களை கத்திர நல்லா இடம் கொள்ளாமல் போக மட்டும் பல்கலைகளை திறந்து நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் செக் பண்ணி பாரு அந்த அளவு தேவனே செக் பண்ண சொல்லும் போது நமக்கு நடக்க கூடாது எல்லாரும் போய் அந்த தேசத்துல விதை விதைத்தான் எந்த காலத்துல விதை எந்த காலத்துல விதை பஞ்ச காலத்துல விதைச்சான் அதான் பைபிள் சரியான பஞ்சத்துலதான் விதைச்சான் ஒருத்தனுக்கும் பஞ்சத்துல ஒவனுக்கு ஆ எத்தனை மடங்க கிடைச்சதே நூறு மடங்கு போன வர ஒரு பையன் வந்தான் ஃபேமிலியோட அவன் நான் இருக்கும்போது தான் ஃபாரின் போனான்னு நான் இருக்கும்போது போனான் போயிட்டு ஒரு கம்மியில வேலை பார்த்தா அவனுக்கு பயங்கரம் நெருக்கம் பாகிஸ்தானி பிலிப்பைன்ஸ் அவன் இவன் போட்டு அவன் இந்த முஸ்லிம் எல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க வளர்ச்சியும் பாத்துட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க அவ்வளவுல இருந்து வந்துட்டு இந்த போட்டு போடுறான் அவ்வளவு பேரும் இவன் அனுப்பின மாதிரி இமெயில மாத்தி அனுப்பி இவன் பாஸ்வேர்டுக்குள்ள பூந்து இவன் பேசின மாதிரி வேற டாக் எல்லாம் கொடுத்து அந்த பேப்பர் இந்த பேப்பர் எல்லாம் குழப்பி அந்த பெரிய ஆபீசரை வந்து இவன் தரம் கேட்டதா மெசேஜ் அனுப்பி விட்ட மாதிரி அவ்வளவு போனான் வேலையை ஓட்டு சொல்லாம ஓடி வந்துடும் பயந்து சத்தான் சம்பளமும் கம்மி அவன் எதிர்பார்த்த சம்பளம் வேற குடுக்கல பயங்கர டஃபா இருந்துச்சு தங்குற இடம் கிடைக்கல சாப்பாடு சரியா கிடைக்கல இப்படியே நெருக்கத்துல இருந்தான் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஒன்னு ஒன்னு பிரச்சனையா நெஞ்சிருச்சு அவனுக்கு நீங்கிடுச்சு சாப்பாடுக்கு பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு தங்குற இடம் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு கார் கொடுத்துட்டாங்க அந்த எதிர்த்து போராட்டம் எல்லாம் இவனுக்கு போஸ்டிங் ப்ரமோஷன் ஆயிடுச்சு இப்ப கேட்டா அவன் சம்பளத்தை மட்டும் தான் கேட்கல ஏன்னா அந்த அலுவலகம் என்ன வந்துருச்சு உயர்வு வந்துருச்சு நான் போகும்போது நான் இருந்து அந்த ஊர்ல அவனை அனுப்பிவிடும் போது அவன் இருந்த வீடு வாடகை வீடு அவன் இருந்த வீடு வாடகை வீடு இப்போ அவன் இப்போ ஏக்கர் கணக்குல இடத்தையும் வாங்கிட்டான் பிளாட் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் ஒரு லிமிட் தாண்டி என்ன அவனுடைய வளர்ச்சி என்னது அபரிமிதமான வளர்ச்சி ஜனங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோமன்லாமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஜோம உங்க குடும்பத்துல தரத்திரம் இல்லாட்டாலும் தரத்திரத்துல இருக்கிறவங்களுக்காக நினைத்து அவர் பரலவத்தோட்டே இறங்கி வந்தார் போராடினார் கத்திர நாட்கள்ல சரியான ஒரு ஆசிர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை நிறைவையும் தெய்வம் கட்டிட முடியாது சக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை சுவாமி சூழ்நிலையை மாற்றுமானவர இசு வேலை ஆசிர்வதிப்பது உமக்கு பிரியமானது ஒரு நன்மையும் குறைபட கூடாது கத்தாவே வறுமை கஷ்ட மாறி ஆசீர்வாத நிறைவு செழிப்பு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் அண்டவரு எங்களுடைய ஆசீர்வதி அப்பா எங்களுடைய ஆசிர்வதிமப்பா எங்களுடைய ஆசிர்வதிமப்பா எங்களுடைய ஆசிர்வாதத்தை ஆசிர்வதி எங்களுடைய ஆசிர்வதி நம்முடைய ஜனத்துக்கு எத்தனை ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய பரிசு வாங்களுக்கான ரொம்ப கஷ்டப்படுறாரு சுகம் நெஞ்சு வெளியில கஷ்டப்படுறாரு அவர் பிளைட் விட்டு இறங்கி இமிகிரேஷன்ல இருக்கும்போதே அங்கே கொலாப்ஸ் ஆயிட்டாரா திரும்ப உடனே அங்க இருந்தவங்க உட்கார்ந்துட்டாரு டவுன் ஆயிட்டாரு ஆள் மயங்கர்க்கு வந்துட்டாருன்ன உடனே அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாதாலும் உடனே ஹாஸ்பிட்டல் எடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்ட பிறகு அதுக்குள்ள அங்க ஒரு ஆள் வந்து இல்ல இல்ல கத்திர உடனே சோமா நெஞ்சுவலி தன்மையில இருந்து பூர்ண சௌக்கியம் கொடுக்கணும் அடுத்த செவ்வாய் புதன் வியாழன் வந்து அதுக்கு ஒரு வரணும் கத்திர அந்த அளவுல நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை தரமுடியா ஆரோக்கிய தெய்வம் தருமுடியோட நாமத்தில் ஜபிக்கிறோம் அசவென் செனிகுணமாக்குமாப்பா குணமாக்கு குணமாக்க வேண்டிய நெஞ்சலியே மாற்று ஆயே ஓமாபா காசுறவாய் ஊஞ்சலல உள்ளangal மட்டுமே வல்லமே விளங்கட்டேங்க சாவே எலுமளனாரமே ஓளிலும் சாதையல யுத்தத்துல உள்ளமே அரங்கட்டேங்க சாவே மரண கட்ட அழிந்து உடமேட்டாய் ஊழித்து குரோதமான வல்லமே அளிக்குரோ अंधகார வல்லமே शमीக்குர நடதி பகாரல குரோதமான வல்லமே சுதரடியா ஓமாகாதி ராணியா கதறே இரகம் செய்து பலபடுத்து சுகமாக்குமுடியாய் ஸ்தோத்ரம் பண்ணுவா சென்டர் பாச கூட ரொம்ப வீக் ரொம்ப சிக் இப்ப ரெண்டு மூணு நாள் அவரால் சாப்பிட முடியல ஒன்றுமே பண்ண முடியல அந்த லெவலில் இருக்கு கத்திர சூழ்நிலையை மாற்றி நல்ல ஒரு சௌக்கியத்தை சுகத்தை கொடுக்கணும் அந்த வந்ததுல இருந்து அந்த இருமல் இன்னும் கிளியர் ஆகணும் முதல்ல இருமல் சுகமாகணும் சாப்பாடவே முடியல அது மேல ஒரு வெறுப்பு தன்மைகள் மாறணும் கத்திரதான் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரணும் எல்லாரும் போராடுவோம் கொஞ்ச நேரம் கத்திர ஊழியத்துக்கு உரதமான ஆவியை அழித்து பாஸ்டருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்க முடியாது குசித்து குடித்துடைய உதவி செய்யும் அந்த இருக்கப்பட்ட ஜபிக்கிறோம் சர்வ வல்லவருடைய நாமத்தில் ஜபிக்கிறோம் சாப்பாட்டு மேல உள்ள வெறுப்பு நீங்கட்டும் இருமல் நீங்க மேல அழிக்க முடியாது மொத்தத்திலேயே பரிசு வாங்கல் எல்லாருமே வீக்ல தான் இருக்காங்க சுகவீன்க்கு கிட்னி ட்ரபிள் ஒரு சில பாஸ்டர் சுகர் பாச வயசுலாம் அவர எடுக்கிற போன் மட்டும் தான் இடத்துல இருந்து அட்டன் மட்டும் தான் கூடாது ஏன்னா அவங்க அவ்வளவு அந்த அளவுமே பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன் அவங்களுக்கும் சரீரத்துல பல வேதனைகள் ஒழியத்தின் நிமித்தம் பல குழப்பங்கள் பல சஞ்சலங்கள் இப்படிலாம் இருக்கு அதனால முன்னுக்கு நிற்கிற பரிசு நடத்திப்புற பொ ஊழியமா எல்லாரையும் குணமாக்கும் சூரியனே மேலமே பரிசுத்தாய் பண்ணுகிற விண்ணப்பங்களில் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரையும் கத்திருந்த பகல்ல தம்முடைய வல்லமில்ல வசனத்தை அனுப்பி குணமாக்க முடியா ஜோமணுவோம் விசுவாசிகளுக்காய் தேவண்டிய பிள்ளைகளுக்காய் உடன தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் ஜபிக்கிறோம் விசுவாசத்தில் நிக்கிற ஜனங்களுக்காய் ஜபிக்கிறோம் வேதனைகளை சகிக்க முடியாமல் விசுவாசத்துல தடுமாறுக்காய் ஜபிக்கிறோம் செய்ய முடியாது அனுப்புவீராக இருக்கிற பிள்ளைகளுக்கா இரக்கம் செய்யுமாண்டவரே இரக்கம் செய்யவர எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற நேற்று மதுரையிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க ஊ இருக்கு இல்லையா அதுல அணுக்கள் கவுண்டிங் கம்மி ஆயிடுச்சு ரத்தமே இல்ல அணுக்கள் ரொம்ப கம்மி இப்ப டாக்டர்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஹீமோ தெரப்பி பண்ணணும் அப்படினு சொல்றாங்க இல்லனா உடன்பிறந்த சகோதரனுடைய எலும்புக்குள்ள இருந்து மஜ்ஜை எடுத்து உள்ள வைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய போராட்டமான வியாதி வியாதியை பாத்தீங்களா இது ஒரு விதமான வித்தியாசமான கேன்சர் மாதிரி எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன்ல அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிருக்கு நான் அப்படி பாத்திருக்கேன் சென்னையில நான் என்னைய ஒரு இலங்கைக்காரங்களுக்காக ஜெபிக்கிறது கூப்பிட்டாங்க ரெண்டு இலங்கை பிள்ளைகளுக்காக நான் அடிக்கடி போவேன் அந்த ரெண்டு வந்து இந்த வியாதி போனா போய் பார்த்தா அந்த பிள்ளை அந்த பிள்ளை செத்து வந்து சக்சஸ் ஆகல பிள்ளை பக்கத்தில் உள்ள நல்ல விசுவாசி தான் இப்படி ஒரு வியாதி இப்ப இந்த பையனுக்கு ஆனா அந்த தமிழ் புள்ள வந்து தப்பிட்டா அதுக்கு வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்து அவங்க தங்கச்சி வந்து அது எலும்புக்குள்ள இருக்கிற அந்த மஜ்ஜைய கொடுத்து அந்த புள்ள தப்பி ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்பட்டு தர்ஷினு சொல்லி இப்ப இந்த தம்பிக்கு கண்டினியூவா ஜுரம் இவன் பேர் மனோச்சு இவங்க ஜொரம் ஜொரம் ஜோரான் விட்டுட்டு இருந்தா கடைசியில எங்க போய் நின்றுடுச்சு இந்த வியாதியில கொண்டு போயிட்டு இப்ப அவங்களுக்கு புட்டி பையன் ஒரு குழந்தை இருக்கு சின்ன வயசு வசதி இருக்கு இப்ப டாக்டர் சொன்னா சி எம் சி கொண்டு போ அங்க கொண்டு போ இங்க கொண்டு போங்க அதுல எல்லாம் விருப்பம் இல்ல இப்ப ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க விசுவாசம் அவங்களுக்கு வந்துச்சு திடீர்னு நேரத்து சொல்லாம கொல்லாம இங்க வந்துட்டாங்க பாதி வழி வரும்போதான் எனக்கு விஷயமே தெரியும் வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஜவனுமா என்ன மிஞ்சி போயிட்டா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பையன் இப்பமே இந்த வியாதி இப்ப அவங்க ஏதோ ஹோமியோவை இந்த இங்கிலீஷ் இது ஹீமோ தெரப்பி அது இது பயந்து போய் சக்சஸ் ஆகமோ இல்ல வந்துட்டு இப்ப ஹோமியோல போயிருக்காங்க அதுல இப்ப என்னோட ட்ரீட்மென்ட் கொடுத்து கண்ணெல்லாம் செவந்து ஏதோ வித்தியாசமான ஒரு உணர்வு விசுவாசோட வந்தாங்க நானு இந்த மெராக்கல்ஸா உள்ள ஒரு சீடிய கையில கொடுத்து பாரு இயேசுவின் மேல ஒரு நம்பிக்கை உனக்கு என்ன சித்தோம் வரட்டும் சொல்லிட்டு அடுத்து ஒரு பாஸ்டர் செத்து போய் கெமிக்கல் ஏத்தின பிறகு மூணு நாள் கழிச்சு அந்த பாஸ்டர் உயிரோடு எழும்புனாருன்னு ஒரு சாட்சி அதையும் அவங்க கையில பொக்க கொடுத்து ஜெபிச்சு அனுப்பி இருக்கேன் எல்லாரும் ஜோமல்லாமா அந்த மரண கட்ட கணுக்களுடைய விடுதலை கிடைச்சா போதுங்கிறான் படிச்சேன் கரங்களில மனோஜை சமர்ப்பிக்கிற அதிசயங்களை செய்கிறவருடைய கரத்துல மனோஜை சமர்ப்பிக்கிறேசு நாமத்துல கதாவை குணமாக்குகிற சர்வ வல்லமை வெளிப்படட்டும் அற்புதங்களை செய்யும் வல்லமை வெளிப்படட்டும் ஜீனின் வல்லமை அறியாத ஜீவனின் வல்லமை மனோஜில செய்யும் உருவாக்கி மயமும் வர பண்ண முடியாது குடும்பத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க நம்முடைய பழக்கம் உள்ளவங்க நண்பர்கள் அறிமுகமானவங்க தூரத்தில் உள்ளவங்க சமீபத்தில் உள்ளவங்க எவ்வளவு பேர் இப்படி பாதிக்கப்பட்டவங்க நம்ம கொஞ்சம் ஜபிச்சுக்கோங்க ஜெபிக்க சொல்லுங்க நீங்க வேண்டிக் எங்க ஜெபத்துல நினைவு சொல்றாங்க கத்தர் அப்படி யாரெல்லாம் நம்ம இடத்துல சூழ்நிலையில எந்தெந்த நேரத்துல எங்கங்க இருந்து வேணு விண்ணப்பம் பண்ண சொன்னாங்களோ அவங்க எல்லா காரியங்களுக்கும் கத்தர் பதில் கொடுக்க முடியாது செய்ய முடியாது நேர்த்தியான ஒவ்வொரு யாராக இருந்தாலும் தவிப்பு கண்ணீர் பிசாசி போராட்டம் வியாதி மரணம் ஓ வறுமை கஷ்டம் தருத்திரம் சாபம் பிரிவினை குழப்பம் எல்லாம் மாறட்டும் பதில கட்டிட முடியா ஸ்தோத்ரம் பண்ணுவோம் இப்ப காலையில கத்தடைய சமூகத்துல வந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு பின்மாற்றக்காரர்கள் உண்டு யாதியஸ்தர் உண்டு உண்டு கஷ்டம் உண்டு தேவைகள் உண்டு மனக்குழப்பங்கள் உண்டு எல்லாவற்றுக்கும் கத்திர பரிகாரம் அந்த காலை வழியில ஜபத்துல வந்து இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய சிறிதும் பெரிதுமான ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் பிள்ளைகளுடைய காரியம் வியாதி வேதனை பிரச்சனை சஞ்சலம் ரச்சிப்பு எந்த காரியத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறோம் கூட்ட அற்புதங்கள் நிகழ்த்தனும் சாசிகள் ஓடணும் அநேக ஆத்துமாக்கள் வரணும் இந்த சபை இந்த தேசத்துல ஒரு பெரிய ரட்சிப்பின் வேலையை கத்தர் மகத்தான வேலையை நம்முடைய காலங்களில் இந்த தேசத்துல ஒரு பெரிய அசைவ உண்டு பண்ணும் ஐயா சபைகளுக்குள்ள அசைவை உண்டு பண்ணுங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டு பண்ணும் ஒரு ஆவிக்குரிய எடுப்புதல் உண்டாகட்டும் ஜனங்கள் வரட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஒரு தெய்வீக அனுபவம் குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் தேசத்தில ரட்சிப்பின் வேலையை நடப்பி ஐயா ஒரு கூட்டம் ஜனங்களை கொண்டு வாருமையா ஆமே கத்திர ஜனங்களுக்குள்ள ஒரு வருகையின் நம்பிக்கை உண்டு பண்ணுங்க ஒரு எழுப்புதலை கட்டிலும் பரிசுத்த குறித்த ஒரு தாகம் உண்டாகும் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதனால ஜனங்களுக்குள்ள கத்தர்க்காக ஜீவிக்கணும் ஜெபிக்கணும் உபவாசிக்கணும் தெய்வசமுத்தில நிக்கணும் திறப்புல நிக்கணும் பரிசுத்தமா வாழணும் பிரதிஷ்டையா வாழணும் அப்படிங்கிற ஒரு எழுப்பு உண்டாகணும் ஒரு வாஞ்சு உண்டாகணும் ஒரு தனியாக தாகம் ஒரு இயக்கம் உண்டாகணும் ஜனங்களுக்குள்ள கத்தர் பேசணும் தரிசனம் கொடுக்கணும் சொப்பனங்கள் கொடுக்கணும் வெளிப்பாடுகள் கிடைக்கணும் ஜனங்களுக்குள்ள கத்தர் திட்டவட்டமாக இடைபெடணும் சபையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஜனங்களுக்குள்ள தரணும் தெய்வ பயம் உண்டாகணும் தெய்வ பக்தி உண்டாகணும் வருகைக்குரிய தரிசனம் வெளிப்பாடு உண்டாகணும் வருகைக்குரிய ஒரு ஆயத்தம் உண்டாகணும் கத்தரிப்படிப்பட்ட கத்தாவே தனியாக ஒரு தாகம் தவிக்கணும் கத்தாவேத்தாய் வாழ வேண்டும் கத்திரிக்காய் நிக்கி வைராக்கியம் உண்டாகணும் தெய்வ பயம் உண்டாகணும் தெய்வ பக்தி உண்டாகணும் ஜபாவி உண்டாகணும் பரிசுத்தம் உண்டாகணும் நீதி உண்டாகணும் நேர்மை உண்டாகணும் தரிசனங்கள் சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் கொடுக்கணும் வருகையின் நம்பிக்கை வருகைக்குரிய ஆயத்தை எழுப்புதல் ஆண்டவரத்தை ஒரு தகுதி ஒரு கத்தோடைய சாயங்காலம் உள்ள காத்திருப்பு கூட்டத்தில் கத்தோடைய விளங்கணும் மகிமை விளங்கணும் அபிஷேகம் பெறாதவங்களை சரியான ஒரு அபிஷேகத்தில் இறங்கணும் அபிஷேகமே ஒரு நிறைவாய் இறங்கணும் அபிஷேகம் பெற்று சோர்ந்து அக்கனி ஜோலைகளாய் இந்த மாலை வேலையில மாற்றும் அபிஷேகம் பெறாதவர்களை ஒரு புதிய அபிஷேகத்தினால நிறைவின் வல்லமையின் ஜீவனால நிராப்போம் அபிஷேகம் உயிர்ப்பியும் ஆண்டவர உயிர்மீற்சி கூட்டங்களாக மாற்றம் மனஸ்தாமும்னம் திரும்புதல் பெரிய காரியங்களை செய்ய முடியாது முடியாது முடியாது ஜாதிப்பட்ட எல்லா தேவன்ற ஜனங்களையும் குணமாக்க முடியாது கத்திரக்காய் எல்லாரும் நிக்க பலம் தரும் முடியாது எல்லா விசுவாசிகள் குடும்பங்களும் உள்ள போராட்டங்களை மாற்ற முடியாது சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டிட முடியாது எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்